நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சூரிய மே மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மசாலா பொருள் கருப்பு மிளகு மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இடிதங்கியில் பயன்படும் உலோகம் எது இரண்டு உலகின் முதல் பருப்பு தினம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று தேசிய குளிர்கால விளையாட்டுகள் எங்கு நடைபெற உள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி